தலைப்பு நூற்று ஆறு ஞானசித்தியும் ஒளி நிலையும் இரவில் தீபமில்லாத இடத்தில் இருக்கக்கூடாது ஏனெனில் அஃது பிராண நஷ்டம் பண்ணும் ஆதலால் நமது கிரகத்தில் தீபம் வைத்து இருளை போக்கி ஆனந்தமயமாய் நித்திரையில்லாதிருந்தால் ஆயுள் விருத்தியாம் இஃது சாத்தியனுக்கு சாதகன் ஒருவாறு நித்திரை செய்தல் வேண்டும் கிரகத்தில் இருளில்லாது எங்கும் பிரகாசமாய்த் தீபம் வைத்தால் மேற்படி இருள் அந்த தீபத்தில் அடங்கும் அதுபோல் ஜீவ தீபமாகிய நாம் வசிக்கிற கிரகத்தில் பிரகாசம் இல்லாவிட்டால் மேற்படி இருள் ஜீவ பிரகாசமாகிய நம்மிடத்தில் சேர்ந்து நஷ்டத்தை பண்ணும் இதுபோல் ஆன்மவாசமாகிய இந்த தேகமாகிற கிரகத்தில் அருப்பிரகாசமில்லாது மருளாகிய அஞ்ஞான சம்பந்தமுடைய இருள் சேர்ந்தால் பிராண நஷ்டம் உண்டாகும் ஆதலால் நாம் நெற்றியிலிருக்கும் நடுக்கண்ணை ஆசாரியர் அனுகிரகத்தால் திறக்கப்பெற்று கொள்வது நலம் ஏனெனில் மேற்படி நெற்றிக் கண்ணை திறக்கப்பெற்று கொண்டவனுக்கு எல்லா அனுபவங்களும் பட்டப்பகல் போல் தெரியும் அவன்தான் சுத்த ஞானி மேற்படி ஞானி தயவோடு ஒரு பிரேதத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரேதம் உயிர் எழும் மேற்படி ஞானிக்கு ஆன்மாக்களினது அபக்குவ பரிபாகத்தால் சினம் தோன்றினால் உடனே அந்த ஜீவன் பஸ்பமாகி விடுவான் மேற்படி ஞானிக்கு மேற்குறித்த அடையாளங்கள் உல மேற்படி கண்ணை திறப்பதற்கு ஒரு கதவும் பூட்டும் உள்ளது மேற்படி பூட்டை அருள் என்கிற திறவுகோளை கொண்டு திறக்க வேண்டும் ஆதலால் மேற்படி அருள் என்பது ஆன்ம இயற்கையால் அடையும் பெருந்தயவு நாம் தயாவடிவமானால் மேற்படி அனுபவம் நேரும் மேலும் அந்த சுத்த ஞானி இறந்த உயிர்களை எழுப்புவதற்கு பிரமாணம் யாதெனில் ஒருவாறு தீபப்பிரமாணத்தால் அறிக தீபப்பிரமாணம் என்பது யாது தீபத்தினிடத்தில் காரிய ஒளி காரிய காரண ஒளி காரண ஒளி என மூன்று மேற்படி ஒலியாவன ஒளி சோபை பிரகாசம் ஆதலால் கடவுள் காரியமாய் பிரகாசம் போல் ஸ்வர்ண தேகியாய் தோன்றினால் அதிதூரத்திலிருக்கிற இருள் என்னும் அஞ்ஞானத்தை போக்கி ஆன்ம அனுபவத்தை வருவிப்பது பிரகாசமயம் அதுபோல் ஒலி மேற்படி பிரகாசத்தில் அடங்கி சோபை காரிய காரணமாயிருக்கின்றது போல் ஆன்மாக்கள் அஞ்ஞானத்தில் கட்டுண்டு அறிவாகிய தீபத்தை கருதினால் மேற்படி அறிவாகிய தீபம் தோன்றின கணமே அதன் மயமாவார்கள் அதுபோல் கடவுளின் சோபையை கண்டால் பஞ்சகிருத்தியமும் செய்யக்கூடும் ஒளியை தொட்டால் சுடுவது போல் இறந்த பிரேதத்தை அவர்க்குச் சமீபிக்க சேர்த்தால் அக்கணமே அது ஜீவிக்கும் மேலும் பிரகாசம் எங்கும் உள்ளது எந்த இடத்தில் புலை கொலை அகற்றிய ஜீவர்கள் பிரார்த்தித்தாலும் அக்கணமே அவரது காரண உருவமாகிய பிரகாசத்தில் நின்று காரிய உருவமாகிய ஒளிவடிவாய்த் தோன்றி அருள் செய்வார் இதற்கு பிரமாணம் சித்தமார்க்கத்தில் உள்ள துருசு சுண்ணத்தை மஞ்சளில் தோய்ந்த நூலை நெடுந்தூரங்கட்டி அங்கங்கு காயாது உபகரணம் பூசி மனிதர்களை நிற்க வைத்து மேற்படி சுண்ணத்தை அடியில் காட்டின அக்கணமே நுனியில் சிவப்பேறும்